واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا الى الله باذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليمًا كثيرًا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تَتَجَاهَ جُنوبُهُمْ عَلَى الْمَضَاجِعِ يَدْعُونَ رَبَّهُمْ خَوْفًا وَطَمَعًا وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم مَنْ اسْتَطَاعَ مِنْكُمْ أَنْ يَتَّقِيَ النَّارَ وَلَوْ بِشِقِّ تَمْرَةٍ فَلْيَفْعَلْ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ غني ترقيه الله نلدي يا اخلي رمضانُه المادم முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகத்திலே எல்லாமே அல்லா திருமறையில சொல்வது போல அஜலி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறதுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது இறுதியிலே இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது அந்த வகையில ரமதான் ஆரம்பித்து வேகமாக சென்று இப்போது முடிவை எட்டுகிறது இந்த ஜும்மாவை கூட ரமதானுடைய இறுதி ஜும்மாவாகவும் இருக்கலாம் அடுத்த ஜும்மா என்பது வாய்ப்பு இருக்கலாம் அல்லது வாய்ப்பில்லாமலும் போகலாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே உலகம் முழுவதும் அல்லாஹுடைய திருக்குறான் தராவி தொழுகைகளில் தஹி தொலுகைகளில் ஓதப்படுகிறது நாம் என்ன பாடம் பெற்றோம் இந்த ரமதானில் இருந்தும் ஓதப்பட்ட திருக்குறானில் இருந்தும் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற அந்த மோமின்களாக முஸ்லிம்களாக இப்போது நாம் வாழுகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் பெரும்பாலான மக்களை பீடித்திருக்கின்ற ஒரு மோசமான வியாதி கஞ்சத்தனம் என்கிற ஒரு வியாதி கஞ்சத்தனம் என்கிற கருமித்தனம் என்கிற ஒரு வியாதி பெருமானார் செல்ல ஆலேசனவர்கள் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய குணங்களில் ஒன்று கருமித்தனம் கஞ்சத்தனம் இன்றைக்கு நம்மிலே செல்வர்கள் அல்லாஹ் யாருக்கு அதிகமாய் வாரி வழங்கி இருக்கிறானோ அல்லாஹ் வழங்கிய அளவிற்கு அவர்கள் செலவு செய்கிறார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் திருமுறையினுடைய கணக்கான வசனங்கள் அல்லாவுடைய அடியார்களை பற்றி பேசும் போது அவர்களது பற்றி மட்டும் சொல்லவில்லை ஒமிமாரதோ கனாகம் என்ன நாம் அவர்களுக்கு வழங்கினோமோ அதிலிருந்து செலவு செய்வார்கள் இது திருக்குறான் முழுவதும் பரவி கிடக்கிற வசனம் நாம் கொடுத்ததில் இருந்து செலவு செய்வார்கள் திருக்குறானில் பார்க்கிறோம் செலவு செய்வதை முற்படுத்தி சொல்லுகிறார் முதல்ல ஈமான் வரணும் அதுக்கப்புறம் செலவு செய்வது வர வேண்டும் ஆனால் திருக்குறானுடைய ஒரு ஆயத்திலே அல்லா முதலில் வாரி வழங்குவது பிறகு ஈமான் கொள்வதை சொல்கிறான் இந்த ஆயத்தில ஈமானை விட அல்லாஹால செலவு செய்வதை முற்படுத்துகிறான் அருமையானவர்களை இன்றைக்கு முஸ்லிம்கள்கிட்ட கஞ்சத்தனம் அதிகமாகிவிட்டது பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் வாரி வழங்கும்னமுடையாக இருக்கிறானோ அவன் அல்லாவுக்கு நெருக்கமானவன் பரீபும் இனல் ஜன்ன சொர்க்கத்திற்கு நெருக்கமானவன் பரீபும் மக்களுக்கு நெருக்கமானவன் நரகத்தை விட்டு தூரமானவன் அடுத்து சொன்னார்கள் அல் பகீர் கஞ்சன் இருக்கிறானே அவன் அல்லா அல்லாவை விட்டு தூரமானவன் ஜன்னதி சோனத்தை விட்டு தூரமானவன் மக்களை விட்டும் தூரமானவன் கரீபும் நெருக்கமானவன் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் சொன்னார்கள் அணு தினமும் காலையில மலக்குகள் துவா செய்கிறார்கள் தினமும் காலையில நடக்குது மலக்குமார்கள் துவா செய்யறாங்க என்ன துவா இரண்டு வகையான துவா செய்யறாங்க யார் காலையில் எழுந்ததும் செலவு செய்கிறானோ அவனுக்கு மலக்குகள் துவா செய்கிறார்கள் செலவு செய்கிறானோ அவன் செலவு செய்ததற்கு சிறந்த பகரத்தை கொடுத்து விடு இது அவர்களுக்கான துவா யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவங்களுக்கு என்ன துவா செய்யறாங்க செலவு செய்யாம பொருளை புடிச்சு வச்சுக்கிறானோ அவனுக்கு அழிவை கொடு இது தினசரி மலக்குமார்கள் துவா செய்யறாங்க அருமையானவர்களே குரான் எந்த அளவுக்கு சதகாவை முஸ்லிம்களிடத்தில் பழக்கப்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு சட்டம் குரானிலே வந்தது நேற்று ஓதப்பட்ட வருகிறது ஒரு சட்டம் வந்தது குரானிலே பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் முஸ்லிம்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் அந்த ஆயத்த சொல்லுகிறது ஈமான் கொண்ட மக்களே இதான் அஜய் ரசூல் நீங்கள் பெருமானார் சல்லா அலிசுனா அவர்களை தனியாக சந்திப்பதாக இருந்தால் அவர்களை சந்திப்பதற்கு தர்மம் கொடுங்கள் அறண்டு போயிட்டாங்க ஏழை சகாபாக்கள் யார சொல்ல நாங்கள் என்ன செய்வோம் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் தர்மம் கொடுக்க வேண்டுமானால் அது பணக்காரர்களுக்கு முடியும் நாங்க என்ன செய்வோம் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னா முதல்ல கட்டுப்படுங்க என்ன இருக்கிறதோ அதை தர்மம் செய்யணும் நோக்கம் என்ன ஏழைகளும் கொடுத்து படகங்கள் கொடுங்க என்ன செய்வான் லேசாக்குவான் இந்த ஆயத்து இறங்கி முஸ்லிம்கள் சிரமப்படுவதை பார்த்து அடுத்த ஆயத்துல அல்லா என்ன செஞ்சா அந்த சட்டத்தை மாத்திட்டான் சரி நான் இறக்கப்படுறேன் பெருமானாரை சந்திக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டா இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்கின்ற வாய்ப்பை பெற்று ஒரே ரீதியான இந்த ஆயத்தை இறங்கினது அவங்க என்ன பண்ணாங்க தர்மம் செஞ்சிட்டு பெருமானாரை போய் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த ஆயத்தை கொண்டு வேற யாருமே அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்கல அலிரதியான அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது சரி இந்த ஆயத்தில் இருந்து சொல்லப்படுது இமாம் பெருமான சந்திப்பதற்கு முன் தர்மம் செய்யுங்கள் என்று குரானுடைய ஒரு உத்தரவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுடைய படைப்பு அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை யோசித்து பாருங்கள் நீங்கள் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவை சந்திப்பதற்கு முன்னாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான் நீங்க தொலைக்கு வர்றதுக்கு முன்னால தொழுகைக்கு யாரோ யாரோடு பேச வர்றீங்க அல்லாவோடு நபியோடு பேசுவதற்கு தர்மம் செய்யுங்கள் என்று அல்லா உத்தரவிடுகிறான் என்று சொன்னால் படைத்தவனாக அல்லாவோடு பேசுவது தொலகைக்கு அல்லாவுடைய மறைமுக உத்தரவு இருப்பது உங்களுக்கு புரியவில்லையா என்று இமாம் குறுத்து போய் அதனாலதான் பல முன்னோர்கள் எல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வருவதற்கு முன்னாலே சதகா செய்து வருவார்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இஸ்லாம் இபின் ஜும்மாளுக்கு வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க வழிநடுகளும் போட்டு வர தவறு இல்லை ஆனா பாக்கெட் காலியா தான் கொண்டு வர்றோம் அப்ப ஜும்மா தொழுகிக்கு முன்னால தர்மம் செய்வாங்க தொழுகிக்கு முன்னாள் ஒவ்வொரு வணக்கத்திற்கு முன்னாலும் தர்மம் செய்யுங்கள் என்ற கட்டளை இந்த ஆயத்தில் இருக்கிறது என்று இமாம் குர்திபி ரஹமதுல்ல சொல்றாங்க பெருமனார் அவர்கள் உனக்கு செலவு செய்வான் உனக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க செலவு செய்யும் போது கணக்கு பார்க்காத நீ கணக்கு பார்த்தால் அல்லாவும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் உனக்கு அளந்துதான் கொடுப்போம் நாம திறமை செய்கிற போது பாக்கெட்ல அப்படியே ரூபாய் நோட்டு வந்துருமோ தெரியாம ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்துருமோ நாம அப்படி பார்த்து பயந்து கொடுக்கிறோம் இப்படி கணக்கு பார்க்காதேன்னு சொன்னான் திருக்குறள் நீங்க பாருங்க ஒரே ஒரு வணக்கத்தை தான் எல்லாம் திரும்ப திரும்ப இப்படி சொல்லுவோம் நான்கு நிலைகளில் அந்த வணக்கம் செய்யப்படுகிறது நான்கு நிலைகள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அது என்ன வணக்கம் தர்மம் தான் தர்மத்தை பத்தி அல்லா எப்படி சொல்வா இரவிலும் செலவு செய்வார்கள் பகலிலும் செலவு செய்வார்கள் செலவு செய்ய வேண்டிய நேரத்துல பகிரங்கமா கொடுப்பாங்க மறைமுகமா செலவு செய்ய வேண்டிய நேரத்துல மறைமுகமா கொடுப்பாங்க நான்கு நிலைகளில் செய்யப்படுகிற வணக்கம் தர்மம் இரவிலும் பகல்ல பகல்ல ராத்திரி ஒரு மணிக்கு வந்து ஒருத்தன் கதவை கட்டுனா அப்பையும் கொடுக்கணும் இதான் குரான் கட்டு தருகிற பாடம் ரகசியமாகவும் கொடுக்கணும் வெளிப்படையாகவும் கொடுக்கணும் என்று குரான் நமக்கு செலவு செய்வதை கட்டுத்தருகிறது அந்த அடிப்படையில அருமையானவர்களே தர்மம் என்பது மிக உயர்ந்த வணக்கம் கஞ்சத்தனம் என்பது ஆக கட்ட குணம் சஹாக்கலை பெருமனார் இந்த செலவு செய்கிற குணத்தோடு வார்த்தை எடுத்திருந்தாங்க அபுபக்கர் அவங்களை போற்றும் விதமாக எத்தனை வசனங்கள் இருக்குது அவங்க மூணு சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய மொத்த செல்வத்தையும் தர்மம் செஞ்சான் இது மத்த முஸ்லிம்களுக்கு கூடாது அதையும் நான் சொல்லிக் கொள்றேன் மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாயிது மூன்று சந்தர்ப்பங்கள்ல அதற்கு அபுபுக்கரது தன்னுடைய முழு செல்வத்தையும் அல்ல அவருடைய பாதையில தர்மம் செஞ்சாங்க முதல் சந்தர்ப்பம் என்ன மக்காவில் ஏழை எளிய முஸ்லிம்கள் காபிரளிடத்தில் அகப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் அந்த அத்தனை முஸ்லிம்களையும் விடுவிப்பதற்காக தன்னுடைய எல்லா பொருளையும் செலவு செஞ்சு அந்த அடிமைகளை பூரா விடுதலை செஞ்சான் அந்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செஞ்சாங்க இது அவருடைய வாழ்க்கையில முழு தர்மம் செஞ்சு எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன அபுபக்கரான் பெருமானார் வீட்டுல இருக்கிற வெள்ளிக்காசுகள் இந்த ஐயாயிரம் வெள்ளிக்காசிட்டு பெருமானாரோடு புறப்பட்டுட்டாங்க அபுபக்கருடைய தந்தை அபு குஹாபா அவருக்கு பார்வையாது அபுபக்கர் வெளியே போன பிறகு அபு குஹாபா அவர்கள் தன்னுடைய பேத்தி அபுபக்கருடைய மகன் அஸ்மான் கேட்கிறாங்க உங்க தந்தைகளை வளர்த்து என்ன பண்றாங்க அபுபக்கர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா அவரை திட்ட ஆரம்பிச்சிருவாரு யார் அபு அதனால ஒரு பையில பொடி பொடி கற்களை உள்ள போட்டு அந்த கல் நிறைக்கப்பட்ட அந்த பைய கொண்டு பயந்த பாருங்க தாத்தா எங்க அத்தா வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு எங்களுக்கு காசு வச்சிட்டு தான் போயிருக்காரு காசுங்கிறது நோட்டு கிடையாது வெள்ளி தங்க காசுகள் அது கல்லை போட்டு என்ன செஞ்சாங்க வச்சுட்டு தான் போயிருக்கானா அப்ப நல்லது செஞ்சிருக்கிறான்னு சொன்னான் ஆக இது அவருடைய வாழ்க்கையில இரண்டாவது சந்தர்ப்பம் மொத்தத்தையும் கொடுத்துட்டார் மூணாவது சந்தர்ப்பம் என்ன பெருமானார் செல்லா ஆபீஸ்ல அவர்கள் தகுப்போருக்கு நான் அதை பற்றி கராவியுடைய பயன் சொல்லிருந்தேன் மதீனாவிலிருந்து சுமார் அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது தபு அப்ப முஸ்லிம்கள் இடத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க உமர் நினைச்சாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு தடவையாவது அமல்கள் அபுபக்கரை ஜெயிச்சரணும் ஏன்னா அவரை ஜெயிக்கவே முடியல அபுப உமர் ரதியில்லானவர்கள் வீட்டுல இருக்கிற எல்லாத்திலையும் பாதி பாதி எவ்வளவு இருக்குதோ எல்லாத்திலையும் பாதி கொண்டு வந்து கொடுத்தாங்க நினைச்சுக்கிட்டாங்க இதுல நாம அபுபக்ரை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி பெருமன் செல்லிஸ்வம் அவர்கள் உமரத்தை கேட்டாங்க உமரை என்ன கொண்டு வந்திருக்கிறீர் என்று யார சொல் பாதியை எடுத்துட்டு வந்துட்ட பாதியை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் அபுபொக்கத்தை என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய சூழையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்பதான் உமர் சொன்னாங்க அபுபொக்கரை உண்மை ஒரு நாளும் யாரும் வந்த முடியாதுன்னு சொன்னாங்க மூன்று சந்தர்ப்பங்கள் அல்ல அவர்கள் விஷயத்துலதான் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் இந்த நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார் ஒரு இரையச்ச முடிய அவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய முழு செல்வத்தையும் கொடுக்கிறார் தூய்மையின் ஆடி கொடுக்கிறார் ஆனா அவருக்கு யாரும் விவகாரம் செஞ்சதில்லை ஒமாலிதா யாரும் அவருக்கு உதவி செஞ்சதுலாம் கிடையாது அவர் நன்றி செலுத்துறதுக்கு அவர் திருக்குறான் விரிவுலாளர்கள் பெருமா நான் செல்லும் உருவாக்கியிருந்தான் இந்த நம்முடைய தனவந்தர்களை யோசித்து பார்க்கணும் தர்மங்கள் குறைஞ்சு போச்சு நான் ஜக்காத்த பத்தி பேச வரல ஜக்காத்து கடமை நிலை அது கடமை நிலை நம்ம அதுக்கும் அப்பால சத அன்பளிப்புகள் பள்ளியினுடைய வருஷங்கள் ஆகி போச்சு கூட அவங்க கபர்ல இதனுடைய பலன்கள் அனுபவிப்பாங்க இங்க நடக்கக்கூடிய அமல்கள் இது அத்தனையே இந்த பள்ளிக்கு யார் வக்க பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் சேரும் ஒரு சகாபியுடைய சகாபாக்குடைய பழக்கம் என்ன அவங்க தாயார் இறந்துட்டாங்க அவங்க தந்தையார் இறந்துட்டாங்க என்ன செய்வாங்க சொல்றக்க கூடாது சில கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்படும் வழிமுறை கொஞ்சம் பாருங்க ஒரு தாயோ தந்தையோ மூத்தா ஒரு சகாபு என்ன செய்வாங்க தெரியுமா நேராக பெருமானார் இடத்துல வருவாங்க காலையில வர்றாங்க பெருமானார் இடத்துல சாதுகுரு உபாத அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே இரவில் என் தாய் ஓர் ஆகிட்டாங்க என் தாய்க்காக நான் என்ன செய்யட்டும் பெருமானார் நினைச்சிருந்தா புறான் ஓதரத்து லேசான அமல் ஒரு யாசின் ஓதி அமல நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம் ஒரு கொலு கொல்லா ஓதி நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம் சொன்னாங்க உன் தாயாருக்காக தர்மம் செய் தர்மங்களில் சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம் தர்மம் செய் தர்மத்துல சிறந்தது தண்ணீர் தர்மம் அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தோட்டங்கள்ல பிரியமான ஒரு தோட்டத்தை தன்னுடைய தாயாருடைய பேர்ல அவர் வக்க செஞ்சிட்டார் இதுதான் இறந்தவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய பெரிய காரியமே தவிர குரான் ஓதக்கூடாதுன்னு நான் சொல்லல யாராவது இதை செய்யறோமா சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய தாயாரோ தந்து இறந்தாங்கன்னு சொன்னா இந்த பள்ளிக்காக எதையாவது வப்பு செய்வோம் இந்த பள்ளியினுடைய நன்மைக்காக செலவுகளுக்காக ஏதாவது ஒரு சொத்தை கொடுப்போம் யாராவது ஒருத்தர் செய்யறோமா யோசிச்சு பாருங்க இந்த சுனத்தை யாருமே செய்யறது இல்ல இதை மாத்தி விளங்குடாது பெருமானார் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன இந்த வக்ஃபுதான் யாராவது இறந்தா அவர் பெயர் இல்ல ஒரு சொத்தை வக்ஃபு செய்யுங்கள் இதத்தான் என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு பெருமனார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருமையானவர்கள் இந்த தர்மம் தான் சகாபாக்கள் இடத்துல உயர்ந்த குணமாக இருந்தது நாம் கேள்விப்பட்டவைகள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதில் தவறில்லை மதீனாவுல முஸ்லிம்கள் தண்ணீருக்கு சிரமப்பட்டான் ஒன்பது கிணறு இருந்துச்சு ஆனா எல்லா கிணத்து தண்ணீரும் என்ன ஓர்பானது குடிக்கவே முடியாது ஒரே ஒரு கிணறு பிக்ரு ரவுமான சொல்லி ஒரு கிணறு அதுதான் நல்ல திட்டிப்பானது ஆனா அது ஒரு யூதனுக்கான கிணறு முஸ்லிம்களுக்கு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும்னா அவன் காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்து தான் தண்ணியை கொடுப்பான் அவர்கள் முஸ்லீம்களுடைய அவல நிலையை இந்த கிணறு யார் வாங்குவாரோ முஸ்லிம்களுக்காக அவருக்காக நான் சொர்க்கத்தை வாங்கி தர உஸ்மான் நதி இல்லான் அவர்கள் மிகப்பெரிய தனவந்தர் அந்த யூத போய் பேசினாங்க அவன் கிணத்தை விற்க மறுத்துட்டான் விக்க முடியாது வேணாம் ஒண்ணு செய்யலாம் கிணத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துரு ஒரு நாள் நீ தண்ணி எடுத்துக்க ஒரு நாள் உஸ்மான் நதி கிணறு வாங்கினாங்க ஒரு நாள் உஸ்மானுக்கானது உஸ்மான் அவர்களுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது அந்த யூதனுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு மொத்த கிணறையும் உஸ்மான் அவர்களுக்காக வித்தா பல்லாயிரம் தீனார்களை கொடுத்து அந்த கிணற்றை முஸ்லிம்களுக்காக வாங்கினார்கள் வருமானார் சொன்னார்கள் இனி உஸ்மான் என்ன பாவங்கள் செஞ்சாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சில அமலை அல்லா கபூல் செஞ்சிட்டான் சில அமல்களை அல்லா ஏற்றுக்கொண்டா அந்த அமலுக்கு பிறகு ஒரு மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சகாபாக்களுக்கு நபி சொன்னாங்க இனி இவருக்கு பிரச்சனை இல்ல பதில் யாராலெல்லாம் கலந்துகிட்டாங்களோ பதில்ல கலந்து கொண்ட சஹாபி அதற்கு பிறகு என்ன தவறு செஞ்சாலும் அவருக்கு பாதகம் இல்லை அல்ல அதை மன்னித்து விட்டாங்க ஆக உஸ்மான் நதி இல்லான் அவர்கள் முஸ்லிம்களுக்காக அவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை என்ன செய்தாங்க செஞ்சாங்க அருமையானவர்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் இடத்துல இந்த தர்ம சிந்தனை எவ்வளவு வெகுவாக குறைந்து விட்டது என்பதையும் நாம பார்க்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா முஸ்லிம்கள்ட்ட ஒரு சாரார் இடத்துல செல்வம் தேங்கி கிடக்குது குவிஞ்சு கிடக்குது வறுமையின ஆக மோசமான நிலை ஒரு மருத்துவ காசு கிடையாது ஒரு பிரசவத்துக்கு காசு கிடையாது ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட காசு இல்லை எடுத்ததுக்கு எல்லாம் போய் பைனான்ஸ் கடையில போய் காக்கர்களுக்கு மத்தியில போய் முஸ்லீம்கள் தங்களுடைய பொருள்களை அடகு வைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில இருக்கிறோம் பைத்துமாலுங்கிற ஒரு அமைப்பே இல்ல பெருமானார் சலல்லா அலிசுமுடைய காலத்துல நான்கு வகையான பைத்தியல் மால்கள் உருவாக்கப்பட்டிருந்தது காலங்கள்ல நாலு வகையான பைத்துமால்கள் இருந்தது ஒரு பைத்தியல் மாள் என்ன போர் செல்வங்கள் முஸ்லிம்கள் போர் செய்து கிடைக்கிற அந்த செல்வங்கள் அதுக்கு ஒரு பைத்துமால் அதை எதுக்கு செலவு செய்யணும் அல்ல வரையறுத்திருந்தான் அதுல ஒரு பொங்கல் ரசூல் பெருமானாருக்கு இன்னொரு பங்கு எதில் குருபா குடும்பத்தாருக்கு இன்னொரு பங்கு எத்தீம்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு இன்னொரு பங்கு அநாதைகளுக்கு இது ஒரு பைசுல் இரண்டாவது பைசுல் அல்லாதவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி பணம் இந்த வரி பணத்திற்கு இஸ்லாமிய வழக்கல சொல்லுவாங்க இந்த வரிப்பணம் அது ஒரு பைசுல்மா அதை செலவு செய்யறது எப்படி நேற்று தராவிகளை ஓதப்பட்டது சூரத்துல் ஹஷர் அந்த சூரத்துல் ஹஷர்ல இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டுகிற வரி பணம் அது யாராருக்கு சொந்தம் என்று அதை எல்லாம் விட்டுட்டோம் உமர் அது காலத்துல இராக் வெற்றி சொல்லப்படுது இராக் வெற்றி இராக் வந்து அகண்டு பறந்து விரிந்த நிலப்பரப்புகளை கொண்டது அந்த நிலப்பரப்புகளை என்ன செய்யறது உமர் சொன்னார்கள் நிலங்கள் யாவும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் செஞ்சு பல சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டது அவங்க ஓதி காட்டினாங்க எட்டு நபர்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் சூரா சொல்றான் ஜகாத் என்பது நிலையில் இருக்கிற ஏழைகள் நடுத்தரமான ஏழைகள் والعاملين عليها زكاه وصول لكلியவர்கள் والمؤلفة قلوبهم اسلام المال புதிதாக ইসলামத்துக்கு வந்தவர்களுக்கு சலவு செய்யணும் அப்பற cardinals க்கு சலவு செய்வது அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கறவங்களுக்கு சலவு செய்வது மசாதிருகளுக்கு சலவு செய்வது என்று அல்லாஹ் ஒரு எட்டு பிரிவு சொல்றான் இது மூணாவது பைதுல் المال இஸ்லாமிய அரசாங்கத்துல நானாவது பைதுல் المال எதின்னு சொன்னா பொறம்போக்கு சொத்துகள் சில சொத்துகளுக்கு உரிமையாளர் யாருனே தெரியல அந்த உரிமையாளர் தெரியாத அந்த நிலங்களை எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் கையகப்படுத்தி அதை சேர்த்து அதை முஸ்லீம்களுக்கு செலவு செய்யும் நாலு வகை காலங்களில் ஒரு முஸ்லீம் கூட ஏழையாக இருந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட எந்த பைத்துமாலுமே இல்லை குறைஞ்சது ஜக்காத்து ஏன்னா போர் செல்வங்கள் அதெல்லாம் இஸ்லாமிய அரசு இருந்தா சாத்தியம் அது இந்தியாவில சாத்தியம் இல்லை ஆனா ஜக்காத்துடைய வைத்துல்மான் தாராளமாக உருவாக்க முடியும் தாராளமாக உருவாக்க முடியும் எந்த விதமான வயிற்றுமாலும் இல்லை யோசிப்பாரு வாழ்ந்து இருக்காங்க இப்ப எத்தனை பணக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யாருக்காவது உமரை போன்ற ஒரு சிந்தனை இருக்குதா என் காலத்துக்கு பிறகும் பல்லாண்டுகள் இந்த ஊர்ல ஒரு ஏழைகள் இருக்கக்கூடாது அதனால இந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு மருத்துவ நான் இந்த சொத்தை ஒப்பண்ணிருக்கிறேன் இதுல இருந்து அவருக்கு கொடுங்க இந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டமா இந்த சொத்தை வப்பு பண்ணி இருக்கிறேன் அவருக்கு கொடுங்க இந்த ஊருடைய ஏழைகளுக்கெல்லாம் வப்பு செய்வது வப்பு வந்து பலவிதமான வப்பு இருக்குது பொதுவான வக்கம் இருக்குது குறிப்பான வக்கம் இருக்குது யாராவது அப்படி ஒரு சொத்தை வப்பு பண்ணி இந்த ஊர் வாழ் மக்கள் என்ன தான் வாழ்ந்த தான் பிறந்த ஊர் மக்களுக்கு முன்னுரிமை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத விட வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கறதை விட தான் எந்த ஊர்ல எந்த மண்ணில பிறந்தானோ அந்த மக்களுக்கு முன்னுரிமை இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது இது இனவாதம் அல்ல இது ஊர்வெறியும் அவங்கதான் முதல் தகுதியுடையவர்கள் அடிப்படையில அவங்களுக்கு யாராவது நம்ம ஒப்பு செஞ்சிருக்கிறோமா அருமையானவர்களே நம்மதான் கொரான் மூலமாக நமக்கு என்ன பாடத்தை கட்டுத்தர வேண்டுமோ அந்த பாடத்தை அறவே கட்டுத்தரலன்னு சொன்னா நம்ம என்ன பிரோஜனம் எத்தனை ரமதான்களை பெற்றோம் அல்லாஹுடைய அருண்மையை கேட்ட பிறகும் கூட என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே பெருமனார் அவர்கள் தர்மத்தினுடைய பல வகைகளையும் சொன்னாங்க அதுல தண்ணீர் தர்மம் சிறந்த தர்மம் சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க தர்மத்துல ஒரு தர்மம் இன்னைக்கு நம்ம சிந்தனையில அதிகமா அது எட்டாதது அது என்ன ஏழை எளிய மக்களுக்கு எப்போதாவது ஒரு ஆற்றலை வாங்கி அல்லது ஒரு மாட்டு இறைச்சி வாங்கி உங்க தகுதிக்கு உங்களால ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு மாசத்துல ஒரு தடவை ஒரு ஆட்டிறைச்சி வாங்கி கொடுங்க எல்லாம் அவங்க வாங்க முடியாது இந்த தர்மம் நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை ஏதாவது முசிபத்து வந்தா ஒரு ஆடை அறுத்து தர்மம் செய்யறோம் அது வேற சாதாரணமாக எல்லா காலத்திலையும் இறைச்சி தர்மம் செய்யணும் இறைச்சி தர்மம் செய்யறதுனால என்ன பிரயோஜனம் உயிருக்கு பாதுகாப்பு இறைச்சி தர்மம் செய்யறதுனால உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு தர்றான் அதற்கு சில உலமாக்கள் ஒரு ஆணுடைய ஆதாரமாக சொல்லுவாங்க இப்ராஹிம் அலி மகனை அறுக்க தயாரான போது அல்ல மகனுக்கு பதிலாக என்ன கொடுத்தான் இருக்க சொன்னான் ஒரு உயிருக்கு ஒரு ஆடு பகரமாக வந்தது அப்படியானால் இறைச்சியினுடைய தர்மம் இருக்கிறதே உயிருக்கு பாதுகாப்பு இந்த தர்மங்கள் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட விடுபட்டு விட்ட தர்மங்கள் ஒரு காலத்துல முஸ்லிம் செல்வந்தர்கள் இறைச்சிய வாங்கி ஏழை பகுதிகளுக்கு சென்று அவ்வப்போது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டோம் அருமையானவர்களே நமக்கு தந்திருக்கிற இந்த செல்வங்கள்ல வரக்கத்து வேணும்னு சொன்னா ஏராளமாக தர்மம் செய்யுங்க தர்மத்தினுடைய பலன்கள் நிறைய இருக்குது அதுல ஒரு பலன் என்ன உங்களுடைய மரண கஷ்டத்தை தர்மம் லேசாக்கும் மரண நேரம் சக்கராத்தில் மௌத் என்று இந்த மரண கஷ்டத்தை லேசாக்குவதில் தர்மத்தின் பங்கை போல வேறு எதற்கும் பங்கு கிடையாது தர்மத்திற்கு அவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது மரண நேரத்தினுடைய அந்த சிரமத்தை அது லேசாக்குகிறது என்று உலமாக்கல் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரிதான் தர்மம் தான் தொழுகையில மன கிடைக்கும் நம்ம பல பேர் சொல்றோமோ இல்லையா தொழுகையில மனோர்மையும் கிடையாது ஒரு ஓர்ம வர்றதில்லைன்னு சொல்லி உலமாக்கல் சொல்றாங்க யார் தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு தான் தொழுகையில அல்லா உள்ளட்சத்தை தருகிறான் மன ஓர்மை அல்லாஹலா தருகிறான் இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த தர்மம் வாரி வழங்குகிறது அந்த தர்மத்தை நாம் இன்றைக்கு முழுசாக மறந்து விட்டுட்டோம் தர்மத்தினுடைய எல்லா வகைகளையும் விட்டுட்டோம் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பெரிய பெரிய டிரஸ்டுகளை அமைத்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் எத்தனை மருத்துவமனைகள் இன்னைக்கு நாம அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நாம அங்க போறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்கள நாடி போறோம் அவர்கள் நம்மை நாடி வந்த காலங்கள் போய் நாம அவங்கள தேடி போக வேண்டியதாக இருக்குது சமீபத்தில் உலகத்துல ஒரு மூன்று முஸ்லீம் பணக்காரர்கள் மூன்று முஸ்லீம் பணக்காரர்கள் ஒரு இலங்கை ஆலயம் பயன்ல அந்த பணக்காரர்களை பத்தி கேட்டேன் நானும் அதில் பார்த்தபோது அவங்கள பத்தி தகவல்களை நெட்ல இருந்து எடுக்க முடிந்தது அதுல ஒரு பணக்காரர் அண்மையிலே மே இருபத்தி தேதி அமெரிக்க ஆஸ்திரேலியாவிலே மரணித்த ஒரு வாலிபர் முப்பத்தி ஆறு வயது அவருடைய பெயர் அலிபனான் முப்பத்தி ஆறு வயசு தான் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒஹாத்தான சம்பாதிக்க வேண்டும் என்கிற வெறியில சம்பாதிச்சாரு அவர் கை வைத்ததெல்லாம் பொண்ணாக ஆச்சு ஆடம்பர வாழ்க்கை பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே பல லட்சம் மதிப்புடைய பொருள்களை தான் பயன்படுத்தினாரு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினைந்துல அவருக்கு வாயில ஒரு பொண்ணு வருது டாக்டர்கள்ட்ட போனா பரிசோதனை செய்து விட்டு இதை அறவே குணப்படுத்த முடியாத மோசமான நிலையை அடைந்து விட்டு புற்றுநோய் கேன்சர்னு சொல்லிட்டான் நீங்க அதிகபட்சமா இந்த உலகத்துல இன்னொரு ஏழு மாசம் வாழ்வீங்கன்னு சொல்லி சில பேர் நோய் வந்தாலும் திருந்த மாட்டாங்க ஆனா இவர் அப்படி இல்ல இவர் என்னங்க அப்படி இல்லை அவர் பார்த்தாரு அல்ல எனக்கு என் மீது கருணை காட்டி இருக்கிறான் அல்ல என் மீது நான் உலகத்துல இவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் நான் மௌச்சா ஆறதுக்கு முன்னால தௌபா செய்யறதுக்கு அல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் இன்னும் எனக்கு ஏழு மாசம் இருக்குது இந்த ஏழு மாசத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு நான் தரப்போகிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு அவருடைய எல்லா வருமானத்தையும் ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் ஆப்பிரிக்க ஏழைகள் நெட்ல பார்த்தா கூட அவர் ஆப்பிரிக்கா அந்த ஏழை குழந்தைகளோடு அவரை எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாம் இருக்கிறது பின்னால் அவர் தாடி வைத்து ஒரு நல்ல மூமினாக மாறுகிறார் அந்த எல்லா சொத்துக்களையும் என்ன செய்யறாரு அங்குள்ள முஸ்லிம்களுக்கெல்லாம் வக் செய்யறாரு செலவுகள்றாரு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் செய்யறாரு டாக்டர்கள் தர்மங்கள்ல அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலை நீட்டி ரெண்டாயிரத்தி அவருக்கு கேன்சர் வந்தது ரெண்டாயிரத்தி மே மாசம் இறந்துட்டு போறாரு அவருடைய ஜனாதாவில லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க அவர் மரணிக்கிறதுக்கு முன்னால் சொன்ன செய்தியும் அதுதான் அல்லா இந்த நோயை எனக்கு கொடுத்தது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வதற்காக எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தம் ஆக்குங்க இந்த ஏழைகளுக்கு செலவு செய்ததன் மூலமாக பெற்ற அந்த மகிழ்ச்சி அது இதில் ஈடு இல்லாத மகிழ்ச்சின்றது அதனால கொடுத்து பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷத்திற்கு ஈடு கிடையாது இது இந்த பணக்காரருடைய ஒரு சம்பவம் இன்னொரு பணக்காரர் அவர் கோயத்தை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவர் அவர் பெயர் அப்துல் ரஹ்மான் அஸ்வமீன் பெரிய டாக்டர் கோயத்தை பற்றி தெரியும் இஸ்லாமிய நாடுகள்ல பணம் குளிக்கிற நாடுகள்ல வளமான ஒரு நாடு அந்த வளமான நாட்டில் இருந்தாலுமே கூட அவர் வாழ்க்கையில பெரும்பகுதி கழித்தது ஏழை இஸ்லாமிய மக்களோடு ஏழை இஸ்லாமிய நாடுகளில் அந்த நாடுகள்ல மருத்துவ சேவைகள் கல்வி சேவைகளை செஞ்சு அவருடைய அந்த சேவைகளில் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் பலன் பெற்று அவர் மூலமாக இஸ்லாமத்தை தழுவியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இந்த செய்தியை சொல்றவங்க போல சொல்றாங்க இத பலருக்கும் நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் பலரும் உடைய பொய்னு கூட சொல்லலாம் ஆனா உண்மை அவருடைய மூலமாக மருத்துவ சேவைகள் அவ்வளவு சேவை செஞ்சாரு ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இந்த டாக்டர் மூலமாக முஸ்லிமா இருக்கிறான் இந்த செல்வம் பயனுள்ள செல்வம் நம்ம சம்பாதிச்ச கபருக்கு என்ன கொண்டு போக முடியும் இந்த கோடிகள் எதுவும் நம்ம கபருக்கு வராது எல்லா மக்களுக்கும் வாரி கொடுத்தாரு அவரை கொண்டு இவ்வளவு லட்சம் பேருக்கு மூன்றாவது ஒரு பணக்காரர் சவுதியில இருக்கக்கூடிய சுலைமான் போன ராஜிகி பேங்கன்னு சொல்லி ஒரு பேங்க அடிக்கடி பாத்து அதனுடைய உரிமையாளர் யாருங்கிறது இப்பதான் தெரியுது இந்த சுலைமான் ஒரு அவரும் பெரிய கோடேஸ்வரர்கள் ஒருவர் அவருடைய வப்புகளுக்கு அளவே கிடையாது சவுதியில ஒரு ஊர் இருக்கிறது கசீம் அந்த கசீம்ல ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில்தான் உலகத்திலேயே அதிக பேரிச்சம் மரங்கள் நிறைந்த தோட்டமா அதிக பேரிச்சம் மரங்கள் அங்கதான் இருக்குது அந்த தோட்டத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு அறமுக்கும் வக்ஃபம் பண்ணிட்டார் ரெண்டு அறமிலையும் நோன்பு திறக்கிற நேரத்தில் அதே மாதிரி ஹாஜிகள் உம்ராவுக்கு பெருத்தம்பலங்கள் கொடுக்கறாங்களே இந்த பெருத்தம்பலங்கள் பூரா இந்த சுலைமான் ராஜி என்பவருடைய அந்த வக்கு தோட்டத்திலிருந்து தான் அச்சனை ஹாஜிகளும் உம்ராவுக்கு போறவங்களும் நோன்பு திறக்கிறாங்க எவ்வளவு பெரிய நன்மை யோசித்து பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மை அவர் பெற்று இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு மூணு பேரை தான் நாம சொல்ல முடியுது ஆனா உலகத்துல பணக்காரங்க அவ்வளவு அவ்வளவுதான் இருக்கிறாங்களா முஸ்லீம்கள் அருமையானவர்களை யோசித்து பாருங்க நம்ம ஊருடைய செல்வமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருது வியாபாரங்கள் பழையது போல கிடையாது வரக்கத்தும் கிடையாது காரணம் என்ன நாம அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தை அல்லாவுடைய பொருத்தமான வழியில செலவு செய்யல அல்லாவுடைய வாக்குறுதி என்னும் என்ன செலவு செய்தாலும் கொடுத்தே தீருவான் இது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது அல்லா வாக்குறுதியை மாறி செய்யவே மாட்டான் நாம அப்படி செலவு செய்யல அந்த மாதிரி நாம தர்மங்கள் செய்யாததுனால ஊருடைய வளர்ச்சிக்கு நாம என்ன செஞ்சோம் யோசித்து பார்த்தா எல்லாமே பதில் வந்து ஜீரோவாகத்தான் இருக்குது அதனால அருமையானவர்கள் இந்த செல்வங்கள் எல்லாம் அதனுடைய உண்மையான பலன் அதனுடைய வறக்கத்து அதனுடைய மகிழ்ச்சி பிறருக்கு வாரி வழங்குவதில் ஏழைகளுடைய அந்த சிரிப்புலதான் இருக்குது ஏழைகள் வந்து நாம கொடுக்காம இருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீசர் சுல்செல்வா ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான அல்லாவுக்கு முன்னால வருகிற போது அல்லா சொல்லுவான் நான் உடைய தர்மம் கேட்டேன் எனக்கு நீ தரலன்னு சொல்லுவான் அந்த அடியான் கேட்பான் உனக்கு என்ன தேவை இருந்ததுன்னு சொல்லி என்ன அடியான் வந்து யாசகம் கேட்டான் கொடுக்கல அவனுக்கு கொடுத்திருந்தா அந்த இடத்தில் என்னை பார்த்திருக்க முடியும் ஆக தர்மங்கள் அல்லாவை பார்ப்பது போன்ற உணர்வை தருகிற ஒரு வணக்கம் என்பதைத்தான் இந்த ஹதீசுகள் உணர்த்துகிறது எனவே அருமையானவர்களே தர்மம் செய்து பழகுங்கள் கொடுத்து பழகுங்கள் குரான்ல மோமின்களுடைய குணம் என்னோன் யுன்பிகோன் செலவு செய்வார்கள் என்று அல்லா சொல்றா சஹாபாக்கள்ல ஏழைகளும் செலவு செஞ்சாங்க அதனாலதான் இந்த சதக்கத்து மதபுல மட்டும்தான் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது மத்த மூணு மதபுலையும் பாத்தீங்கன்னா சதக்கத்து பித்தர் தர்மம் எல்லாருமே கொடுக்கணும் எல்லாரும் சொன்னா பெருநாளுடைய தேவை போக யார்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குதோ பெருநாளுடைய செலவுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த செலவு போக கூடுதலா பணம் யாரெல்லாம் வச்சிருக்கானோ அவன் எல்லாம் சொல்ற காரணம் என்ன இந்த நாளில் ஏழைகளும் செலவு செய்து கொலகட்டும் அவங்களும் செலவு செய்யட்டும் அவங்கள விட மோசமானவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்ப வாழ்க்கையில இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் பெருமான் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் மூலமாக உருவாக்கினாங்க அதனால ரமதானுடைய இந்த திலாவத்துகள் இந்த குரானை நம்ம கேட்டதனுடைய இது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுது நல்ல அஃலாசல் வரணும் உள்ள விசாலமாகணும் கொடைத்தன்மை வரணும் இந்த ஆண்டு ரமதான்ல வசூலுக்கு நிறைய பேர் வர்றாங்க அதுல நிறைய போலிகளும் இருக்கிறாங்க உண்மையா பொய்யான்னு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க ஆனா சிலர் நிஜமாகவே பாதிக்கப்பட்ட நிலையில வர்றாங்க நம்ம அதனாலதான் அறிவிப்பு செய்யும் போது யாருடைய விஷயத்துல நமக்கு திருப்தி இருக்குதோ அவங்களை பத்தி கொஞ்சம் நல்ல விரிவாகவே சொல்றது திருப்தி இல்லைன்னா கொஞ்சம் பட்டும்படாமல் மேலோட்டமாக சொல்றது போன வாரம் ஒரு மோலைசா வந்திருந்தாரு ஏழைக்குமார் நாலு பெண் குழந்தைகளுக்குரியவர் ஒரு கிராமத்துல அவர் வந்து இமாம இருக்கிறார் அதனால கொஞ்சம் நாம அழுத்தமாக தான் சொன்னோம் ஆனா அவருக்கு வசூலான தொகை வெறும் ஆயிரத்தி அறநூறு வசூலாச்சு வெறும் ஆயிரத்தி அறநூறு பாருங்கள் நம்ம ஊருடைய செல்வத்துக்கு முன்னால ஒரு ஆலயம் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு உதவி கேட்டு வர்றாரு வெறும் ஆயிரத்தி வசூலாச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதான் நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய குணங்கிறது எந்த அளவுக்கும் அழிவாகிவிட்டது என்பதை யோசித்து பார்க்கணும் அதே மாதிரி வடநாட்டுடைய பெரிய பெரிய மதுர சாக்கள் வர்றாங்க இன்னைக்கு வட இந்தியாவில் மதுர சாக்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறது நிஜமாகவே நமக்கு அறிமுகமான மதுர சாக்களிலிருந்து வருகிற போது நாம அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்றோம் அவங்களுக்கும் கூட இந்த ஆண்டு மக்கள் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கல அதனால ரமதான் நமக்கு என்ன பாடத்தை தரணுமோ அதுல முக்கியமானது கஞ்சத்தனம் கருமித்தனத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய அந்த வல்லல் குணத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தல்வோனாக நாளை அல்லாஹுடைய அரசுடைய நிழலில் நிழலை பெறக்கூடிய ஏழு பேர்ல ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா ரஜுவன் தசப்தா ஒரு மனுஷன் தர்மம் செய்யலாம் அவனுடைய வலதுகரம் என்ன கொடுக்கிறதோ அது இடதுகரத்துக்கு தெரியாது அவ்வளவு மறைவாக பெருமானார் கொடுத்தார் பின்னால் வந்து கேட்டால் பின்னாலும் கொடுத்தார் இவன் தான் நஷ்டவாதி அல்ல என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இத்தகைய உயர்ந்த குணமுடைய மக்களாக அல்லா நம்மை ஆக்கியாக